வென்றி வேல் அமைச்சனாரும் வேறெனிக்கையும் இவ்வாறு ஒன்றினும் தோற்றார் செய்வது ஒட்டியே செய்வதென்ற அர்த்தம் இல்லவா தெரியும் இருந்தால் நம்ம விண்ணப்பிக்கணும் என்பதற்காக இந்த வாதில யாராவது தோற்றா என்ன வெற்றி பெற்றா என்ன அது மாதிரி ஒரு ஒரு முடிவு பண்ணி கொண்டா முடிவு பண்ணி கொண்டால் கூட அவர் முடிவு பண்ணும் அப்படி ஒரு முடிவு சரி சரி அவர் ஒத்துவிட்டார் சரினு பிடிச்சாங்க என்ன செய்வா அங்க அது கேட்டு நின்றாமனரும் அவருமே சென்று பொங்கிய வெகுடி கூற பாருங்க இவர் என்னமோ காதை கடிக்கிறார்டு சொன்னோன்னு இந்த மனிதன் என்ன செய்யலாம் இந்த அம்மாலும் இவர் இருந்தா நமக்கு என்னைக்குமே எதிரி ஆமா யாரு மங்கே இருக்கிறதா குறைச்சர் யாரும் இவர் வந்து அந்த தென்னீர் இருந்த போது அவங்க அருமையா தென்னீர் எடுத்து கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க மேலும் கொலைச்செறையார் சின்ன குழந்தையா வளர்ந்தவர் நினைச்சிடா நினைச்சா நினைவு அடியும் வாய் அடியும் சோழ நாட்டுல இந்த பொண்ணு வளர்ந்தது யாரு மங்கே இருக்கிறது யார் பொண்ணு அப்பவே சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இந்த கொலைச்செறையா அந்த உள்ளூருக்கா இருந்தார் அவருக்கு அப்புறம் பிறகு தனக்கு தன்னுடைய சோழ நாட்டில் அமைச்சராக தன்னுடைய பொண்ணு பாண்டி மன்னனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது கேக்கல என்னன்னு கேட்ட மனசு கேக்கல என்னன்னா நம்ம பாப்பா தனியா போறாளே பாண்டி ஒண்ணுமில்ல சோழ நாட்டுல இருந்து மதுரைக்கு போறதுதான் இப்ப தனியு சொல்லுது இப்ப துபாய் வரைக்கும் போறோம் இப்ப வேற விஷயம் இப்ப கவலை இல்லவா அதனால அடுத்த நாட்டுக்கு போகும்போதே பொண்ணு போகுதுன்னு சொல்லிட்டு ஏமா இங்க கொலைச்சரியார் அமைச்சரா இருக்கார் மாப்பிள்ளையும் கேட்டார் பாண்டி மன்னனையும் மாப்பிள்ள உங்களுக்கு நிறைய அமைச்சர்லாம் இருக்கிறாங்க இங்க எங்ககிட்ட ஒரு அமைச்சர் இருக்கார் ரெண்டாவது இந்த சின்ன பாப்பாவா இருந்த போது அந்த கொலைச்சரியாருந்தவரு எனவே உங்களுக்கு அமைச்சருக்கு அமைச்சரா இருக்கட்டும் நம்ம பாப்பாவுக்கு துணையா இருக்கட்டும் சரி மாமா அன்புடைய மாமனும் மாமியும் நீ என்று அழைத்துக் கொண்டு போனவங்க அப்படிப்பட்டதான் மங்கையர்காரு குளச்செறியாருமே திடீரெ வேறு சின்ன பிள்ளையிலிருந்து வந்தவங்க ஆதலால் இங்கே இந்த மாதிரி போய் குளச்செறியார் சொன்னாராம் சொன்ன உடனே அந்த அமுதர்க்கெல்லாம் கொஞ்சம் பொறாமை ஏற்பட்டதாம் இருந்தாலும் வேற வழி இல்லை தங்கள் வாய் சோர்ந்து அப்ப கூட சரி அப்படியானால் என்ன செய்வோம் ஞான சம்பந்த வாய் திறக்கல அவர்களே வாய் சோர்ந்து என்ன பண்ணிட்டாங்க இந்த வாதில் யார் தோற்றார்களோ அவர்கள் பெண்களு ஏற்றுவாணியும் வேந்தனே கடுவில் ஏற்றுட்டு இந்த அரசு சொன்னது யார் அவர்கள் பெண்களு ஏற்றுவாணியும் வேந்தனே என முறை செய்து காப்பாற்றும் அண்ணன் அவன் தான் அதனால இப்படி தோற்ற செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இந்த அரசனை சொன்னது யார் தமிழர்கள் இங்கும் வாய் திறக்கல நம்முடைய வேந்தனே என்று மற்றவர் சொன்ன வார்த்தை கேட்டலும் உங்கள் செய்கையும் மறைந்தீர் என்று பற்றிய பொருளின் ஏடு பண்பொருள் வைகை ஆற்றில் பொற்குற விடுவதற்கு போதுவது என்று கூட என்ன மன்னமன் பாருங்க என்னன்னா அடாடா மன்னமனுக்கு இவங்க மேல வெறுப்பு ஆனாலும் பெண்களியே தோற்றால் வெங்கலி ஏற்றுவான் வேந்தனே சொல்லிவிட்டாங்களே எங்க வெளில போனான் சரி கருவேத்திற பொறுப்பு நமக்கு எல்லாம் வந்துட்டு நினைச்சு தெரிப்பா முடிவுக்கே போக வேண்டிய ஒன்னு ரெண்டு தெரிஞ்சு போயிடுச்சு மூன்றாவது முடிவு எப்படி தருவீங்க சாதாரணமா இருந்துகிட்டே நாங்க உங்க அடிமையுன்னு சொல்லித் தொடிச்சுட்டு போறது வேற எதையும் சொல்லித் தொடச்சிக்கலாம் அல்லது நாங்கெல்லாம் இந்த நாட்டை விட்டு போயிடறியா நாங்க வந்த ஆள் தான் நாங்க போயிடும் எதையும் சொல்லி கருவுல ஏத்துக்கான்னு சொன்னாங்க என்னப்பா அப்படின்னு சொல்லி அரசனுக்கு பத்திங்களா என்ன இருந்தாலும் இறக்கணும் கருத்த இல்ல இதெல்லாம் படிக்கணும் சமர்களை கழுவேற்றியது இந்த மாதிரி சமநர்கள் கழுவேற்றியது ஏன்னு கேக்குறது இங்க தான் தெரியணும் யாரு சொன்னது ஞான சம்பந்தரும் சொல்லல நம்முடைய பாண்டி மன்னனும் சொல்லல தங்களுக்கு தாமே சொல்லி கூட்டது இந்த காதல் தோற்றமானால் ஆனா அந்த அந்த சொல்லு சொல்லது காரணம் குலைச்சரியா ஏன் இப்படி நீண்டுகிட்டே போன என்ன ஆகுறதுன்னு தெரியும் அதனால் அவர் அம்மச்சதா சொன்னார் இதுக்கு ஏதேனும் ஒரு இது வைத்து ஒரு பந்தயம் வைத்து தோற்றால் என்னது வெண்டால் என்னதுன்னு ஒரு முடிவு பண்ணி நல்லதுன்னு சொன்னார் நல்லதான் இவங்க அப்படி சொன்னார்கள் சொன்னது இவர்கள் தான் என்பதை பார்க்கணும் எனவே என் சொன்னார் மற்றவர் சொன்ன வார்த்தை கேட்டலும் மலைய மன்னன் என்னையா அப்படி போவா சொல்லிவிட்டீங்களே உங்கள் செய்கையும் மறந்தீர் சரி போவோம் என்ற எல்லாம் வய யாத்துக்கு புறப்பட்டுதான் பிள்ளை யார் முன்ன பாருங்களா போறது நான் ஒளிய ஒளியும் சொன்னா நீங்க தப்பா நினைப்பீங்க ஒளியும் ஒே சத்தியம் இப்பொழுது புறப்படுகிறார்கள் அரண்மனையில் இருந்து வைகை ஆற்றுக்கு முன்னே யார் பாண்டி மன்னன் அந்த நாட்டு மன்னனா இருந்தாலும் கூட தன்னினும் நல்ல சமயத்திலே மிகச்சிறந்திருக்கிற பெரியவர் யாரே ஞானசம்பந்தர் நல்ல சமயப் போறவர் ஆதலால் அவருடைய பல்லக்கு முன்ன போகுதான் முன்ன போகுதான் ஏன்னா பல்லக்கு பெருமானம் கொடுத்தது அதனால பல்லக்கில் முன்ன போறாங்க அடுத்தது இவர் குதிரை மேல போனார யாரு பாண்டி மன்னன் அடுத்தாபடி யாரு போனாங்கன்னா அருகர் போனாங்க சமந்தர்களெல்லாம் அவரு பல்லக்கு அடுத்தபடி போனவர் குதிரையில போறார் இவங்க எதுல போறேன்னாங்க பார்த்த அமைச்சர்ல கேக்கிறதா பெருமான் அவருக்கு பல்லக்கு இவருக்கு உண்மை குதிரை இவங்களுக்கு உணர்ச்சி குதிரையில போனாங்க என்ன கீழே இறங்கி போடாது ஆகவே மூணு பேருமே என்ன நடந்து போலப்பா சிவஜி பிள்ள யார் முன்னம் பைன்பொன் பீடத்தில் இடிந்து போந்து தெல்லனிய தரளப்பந்தி கிரிகை மேல் ஏறி சென்றார் கிரிகை மேல போனடா நம்முடைய மன்னன் வள்ளலார் அவர்தின்பு மன்னன் மா ஏறி சென்றான் பத்திங்களா ஒத்து கூட போல அந்த பிறம் இந்த பிறம் வந்து தன்னுடைய குதிரைய முன்னே செலவிடுத்து பின்ன அதான் பெரியவங்களுக்காக பெரியவங்களுக்கு கிடையாது எனவே பின்னால பாண்டி மாம் இந்த சமநிலை வள்ளலார் அவர்தம் பின்பு மன்னன் மா சென்றான் உள்ளவார் அருகிலாதார் உணர்வுமால் ஏறிச் சென்றார் என்னன்னா இந்த உணர்ச்சி வயப்பட்டவங்க அந்த உணர்ச்சி வயப்பட்டு அந்த மாதிரி சொன்னது யார் தோற்ற அவங்க கடவுளை ஏத்தட்ட சொன்னது அந்த உணர்ச்சி அந்த உணர்ச்சிங்கிற அந்த குதிரையில ஏறி போனாங்க இப்ப இந்த மூவரும் போயிடாருலாம் எங்கே பாண்டி நாட்டிலே மதுரையிலே தெருவில் போறாங்க போனா என்ன வன்மைப்பு தேர்ந்து செடுமணி கோயில் நீங்கி பின்னராணிந்த போது பிள்ளையார் பெருகும் செல்வம் மதிகில் வந்த கண்டு துண்ணிய மாதர் மைந்தர் தொழுதுவேரண போகும்போது ஒருத்தருக்கு தெரிஞ்சு போச்சு எந்த ஊர்ல இருந்து வந்தாங்களே ஸ்ரீகாழிய ஆமா அவங்க பார்த்து அடுத்தது பாண்டியன் குதிரை அடுத்தது இவங்க உணர்ச்சி வயப்பட்டு செல்கிறார்கள் இதை இரண்டு பிறகு பார்க்கிறார்கள் இது ஒளி இனி அவங்க வாயிலிருந்து சொல்றாங்க அது ஒலி ஒளியும் ஒளியும் ஒளியும் ஒலியும் வந்ததுன்னா நாட்டை வாழ வைக்கும் ரெண்டு பக்கம் மீனவன் கொண்ட வெப்ப நீக்கி நம் விழுமம் தீர்த்த ஞான சம்பந்த நாயனார் காணும் என்பார் ஆக பார்டி அந்த முன்னால போது அதுதான் சம்பந்தர் ஞான சம்பந்தர் ஆமாடிய சீர்காழியம் சீர்காழியா அவங்கதான் நம்ம மன்னன் வெப்பநோயை நீக்கணும் இவ்வளவு சின்ன வயசுல அட் அடாடி பாத்து அப்படியே அழகு சொட்டுது அந்த இது அடாடாலா இது ஒலியாக அமைந்திருக்கு இன்னும் சொல்றது மானரும் பாணரும் குதளி செய்ய பவள வாய்ப்பிள்ளையார்தான் மானசீர் தென்னன் நாடு வாடவன் என்பார் அப்புறம் இன்னொரு கூட்டம் பார்த்தது நல்ல வேலை இந்த புண்ணியம் வந்த பிறகு இனிமேலாவது பாண்டி நாடு நல்லா இருக்கு எப்படி இருந்தது கோயில் எப்படி இருந்தது நம்ம எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம் இப்ப பாரதி கோயிலே ஒண்ணு பூண்டத்துக்கு இனிமேலாவது நம்ம சொக்கநாதனும் நம்ம மீனாட்சி அம்மனும் நம்ம எல்லாம் போலான் சொன்னாங்களான் ஏதமே விளைந்தது இந்த அடிகள் மாரியல் வாழ் என்பார் இந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா கடுத்த கேடு இந்த ஆட்கள் இருக்காங்களே நாட்டையே கெடுத்து குடிய கட்டுட்டாங்க மதுரை எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அரியல் மாற சொன்னாலாம் குடிசை அண்ணல் நீரே பொருள் என கண்டோம் என்பார் இது வரைக்கும் நம்ம திருநீர் அழிஞ்சிக்கல இன்னைக்கு சாயந்தரத்துல இருந்து இனிமே அறிஞ்சிக்கணும் ஏன் அது தாண்டி நம்ம பாண்டியன் நோயை நீக்குச்சு அப்ப பாண்ட பாட்டு தெரியுமா தெரியாதுடி அத போய் குடிச்சுட்டு வாடிடி மந்திரமாவது நீர்னு குறிச்சுட்டு வாடி இப்ப குடிச்சுட்டு வர கொண்டு போடுத்து இருக்கிறோம் படிக்கலாம் எனவே அந்த நீர் தான் நமக்கு புகழ் அப்படின்னு சொன்னாங்களா சிலர் பெரு கோழிமுத்தின் தாம் வரும் அழகே என்பார் பான் தன கண்கள் என்பார் இதுவரைக்கும் சிவிகை தான் இப்ப எப்படி கொஞ்சம் செல்லும் இருந்தா மற்றதெல்லாம் இருக்க சொல்லுற விமானம் கூட இருக்கு இருக்கு அப்ப ஏதேன்னு ஒரு செல்லும் சொன்னா சிவிக அதனால்தான் திருவள்ளுவர் அறத்தார் இதுவன வேண்டா சிறிகை பொறுத்தானோடு நடந்து போவாங்க அறத்தார் இதுவன வேண்டாம் அறத்தின் பையனை நான் சொல்ல வேண்டாம் உனக்கு பாக்குறீங்கள நேரா ஏன் அது வந்து சிறுகைல போகணும் நாம ஏன் நடந்து போகணும் இது அப்படியே மாத்தீங்க இப்ப அவர் ஏன் தியேட்டர்ல போகணும் நாம ஏன் பஸ் காத்துக்கிட்டு இருந்து ஒரு பயன் நிறுத்த மாட்டேங்கிறான் வந்துடும் ஏன் அவரே ஸ்கூட்டர்ல போகணும் அந்த புள்ள நான் பாருங்க ஸ்கூட்டர்லாம் பாடுற எட்டரைக்கு பரப்ப எட்டு நாற்பதுக்கெல்லாம் போயிடறான் நம்மக்குள்ள ஏரைக்கே தயார் பண்ணி போகணும் ஏன் நடந்து போகுது எல்லாவற்றுக்கும் ஒரே ஒன்றே இது இந்த குரல் என்ன பாடுபடுது இப்போ ஏன்னா சிறிக ஒன்னு இருந்தது அதுல போனவங்க சிலர் நடந்து போறவங்கன்னு இருக்கும் அந்த ஏழை பணக்காரங்கிற வேற்றுமை அது இந்த முண்டன் தான் நீக்குது திருவள்ளுவர் இளர் பலராகிய காரணம் நோட்பாத்தர் நோலாதவர் பலர் ஏண்டா ஏழைகள் அதிகமா இருக்காரு சவுந்தன கம்பிய நடத்தம்டா ஏழு வந்து நோட்டவர் சிலர் தான் இன்னைக்கா நேற்று சொன்ன நீ அந்த உடம்பு ஒரே மாத்திர சரியா போச்சே சிறிய போட்ட சரியா போச்சு இறது பலராகிய காரணம் நோற்பாச்சிலர் நோலாதவர் பலர் பிச்சிருக்க அதனால சிவகையில் போறார் அதுக்கு ஒரு சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தானிட அறத்தாருவன வேண்டாம் இந்த காப்பு சிவகையில போறதையும் நடந்து போறதையும் கொண்டு இதுதான் தர்மத்தினுடைய நிலைன்னு வச்சுக்காத ஏதும் திருவள்ளுவருத்தருவதுமான பேசிய சரி அஞ்சு பசு காத்து வர பேட்ல அருமையா வேன் வழி வச்சுக்கிட்டு ரேடியோ வச்சுட்டு போறாங்க ஏன் பா அத நிறுத்த முடியுமா எனவே எனக்கு சிவிகை மேல் பெருகோடி முத்தின் பைம்பன் சிவிகை மேல் பிள்ளையார்தான் பருமழகு என்னே என்பார் வரலையாங்க அந்த குழந்தை மூஞ்ச விதம் எவ்வளவு ஆடுது கிழியரை உட்காந்து கீழே தூக்கிட்டு போறவங்க எப்படி போறாங்க சொல்லிட்டே போறாங்க பக்தியா தூக்கிட்டு போற அது பத்தி பல்ல கட்சி அப்படி ஆடுத அசைகுதா இல்ல ஏ போறவங்க அப்படி பக்தியா தூக்கிட்டு போறாங்க பாதடி என்று காரணம் இப்படி அந்த பல்லக்கீழ் போவதை பார்க்கலாம் ஏதமே வளைந்த அறிகள் மாறியல்வார் என்பார் நாதன் ஆளவாயில் நம்பனே காணும் என்பார் இன்னுமே நமக்கு அருகரு நமக்கு வேண்டியது யார் தெரியுமா நம்ம ஆளவாய் தொக்கர் தான் ஞானனின் புகழே வேண்டும் தன் ஆளவாயிலுடைய மாதிரியே இன்னுமே நமக்கு அவர்தான் ஜாதி தொக்கனாதான் என்றெல்லாம் சொன்னலாம் போதமாவதும் முக்கட்புராணனை அறிவதென்பார் இனி நமக்கு அறிவு ஞானம் என்னன்னு கேட்டா இந்த பெருமானை அறிவதுதான் ஞானம் சிவனடியே சிந்திக்கும் திருப்பருக சிவஞானம் தான் சிவஞானம் வேதமும் விரைவிடும் எங்கும் என்பா இனிமேதாய வேத நிதி தலை துவங்க மனு செய்வ துறை வழங்குன்னு பாடியதுக்கேற்ப நம் மதுரையில ஆவணி மூல வீதி என்ன சித்திர வீதி என்ன அடி வீதி என்ன வடக்கு மாரட்டு வீதி என்ன எல்லா ரீதியிலையும் முழங்கும் எது திருநீரும் என்று சொன்னார் நாம் அறிகள் மார்மோகங்கள் எல்லாம் அழிந்தன பாரீர் என்பார் பாரதி முன்னால கண்டி போறார் அடுத்தது அரசன் போறார் அவங்க மோசம் நல்ல கலையா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு பின்னால அழுது வடிங்கி போகுது எப்படி தெரியுது என் திருவள்ளுவர் அடுத்தது காட்டும் பழிங்கி போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் இது ஒரு பழிங்கு முன்னால எது நின்றுதோ அந்த உருவத்தை காட்டும் அது போல உள்ளத்துல என்ன இருக்கு அதனால அந்த மோகத்தை தெரிஞ்சு பாத்தீங்களா அந்த அமலர்கள் எல்லாம் போறாங்க சமந்த சமந்த பாண்டிய மன்னன் அதிலேயே பக்தியா இருந்தா எப்படி அவ்வளவு சீக்கிரம் மாறி போச்சு பாண்டி பண்ணுறதுக்கு அவங்க மேல என்னமே இல்லையே இல்லன்னா இப்ப அடியல் மாறையாரு அடியல் மாற முன்னாடி இப்ப அடியல் மாறி மாறிச்சிதான் ஒலியும் ஒலியும் ஒலியும் ஒளியும் ஒலியும் பாத்துங்க நெருப்பினில் தோட்டா தங்கள் நீரில் வெல்வார்களோ என்பார் என்ன சில பேர் அத ஒன்னாச்சு ரெண்டாச்சிதானா ஜெயிக்க போறாங்க அப்படின்னா எனக்கு அதுதான் மாப்பாடு போய் தோக்க போகுது அப்படின்னு சொன்னார் இப்படி இருப்பு நெஞ்சுடைய ஆமா நெருக்கி இருப்பு நெஞ்சுடையும் பிள்ளையா கெதிரோ என்பார் எல்லாம் பெரிய ஆட்கள் ஒவ்வொருத்தரும் சரியான ஆள் தான் ஆனால் நம்ம பிள்ளையாரு நடக்குமா நடக்காது ஆமா இது பிள்ளையாரா இருக்குது அவங்க எல்லாம் பெரியவங்களா இருக்காங்களேன்னா திருவள்ளுவர் காதுல உணர்ந்து உருவுகண்டு எல்லாமே வேண்டும் திருவள்ளுவர் வராம இருக்க மாட்டார் அந்த பவனியில் அவரும் கலந்துகிறார் அதனால இங்க வடிவை கொண்டா ஆழத்தை அகல நீளத்தை அளக்கிறது ஏன்னா உருவுகண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெரும் பேருக்கு அச்சானியார் வை என்ன அருமையான ஓமி தெரியுங்களா ஏன்னா அந்த காலத்துல வண்டி எல்லாம் நிறைய போன காலம் மாடு எடுத்து வண்டி போன காலம் இப்பதான் வண்டி எல்லாம் கொஞ்சம் குறைவா இருக்குது குதிரை வண்டி தான் இருக்குங்களா அது கூட எல்லாம் பெரும்பாலும் இதுவா வந்துட்டு ஆட்டம் வந்துட்டு உதர வண்டி உடம்பு குறைஞ்சி வச்சு கொஞ்சம் மாட்டு வண்டி ஐசி மாடு வண்டி கட்டம் அப்படின்னு தேருக்கு உருண்டு போவத அதுல வந்து எது பெருசா இருக்குது தேர் சக்கரம் பெருசா இருக்குது முன்னால இருக்கிற பாடு இன்னும் பெருசா இருக்கு சரிங்களா அப்புறம் அந்த உள்ள அந்த உட்கார இடம் பெருசா இருக்கு அப்படியானால் ஒரு தேரில் எது பெரிய உறுப்பு அப்படின் உறுப்பு திருவள்ளுவர் பார்த்தார் சிவ சிவ அப்படின் என்ன சுவாமி இந்த தேர்லயே ரொம்ப முக்கியமான உறுப்பு எதுன்னு அச்சானி தான் அது உண்டு இருக்குது இருந்தாலும் இவ்வளவு நீல பார் இவ்வளவு நீல இது அகலம் இவ்வளவு மேல இருக்கிற அந்த தேர் இத்தனையும் இந்த அச்சானிங்கிற ஒண்ணு கருதிட்டேன் திருமண பார்த்தா அச்சானி சின்னதா இருக்கு அப்ப வரிவை பார்த்த ஒருத்தனை எடை போடாத அதுக்கிற செயலை பார்த்து எடை போடுனர் ஏன் அந்த வண்டி வச்சு அந்த காலத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சது வண்டி அதனால உருவுகண்டு எல்லாம் வேண்டும் உருள் பெருந்த அச்சாணி என்ன உடைச்சி இந்த அச்சாணிங்கிறதுக்கு விளக்கம் தர முடியுமா அச்சானி என்ன போல கேட்காதீங்க அச்சானி தான் சொல்லுவோம் அச்சானிக்கு கூட வந்தா சொல்லுங்க எங்க பரிமேல் உரையை மட்டும் பார்க்காம அச்சாணிங்கிறதுக்கு அருமையா சொல்லிட்டா ஆயிரத்தி ஒரு ரூபா பரிசு எதற்காக போடுவது போடப்படுவது எங்கே போடுவது எப்படி போடுவது அவரது உருள் கடலாது அந்த அச்சாணி இருக்கிறது எதுக்கு அருமையான தமிழ் விளங்காது சக்கரம்னா தான் உருள் கடலாது அப்ப அந்த அச்சாணி இருப்பதை நோக்கம் என்னன்னு கேட்டா இந்த உருள் சக்கரமானது கடலாம இருக்கிறது உருள் கடலாது எங்கே போடணும் முன்ன போட்ட கூடாது போட்ட இருக்கிற சக்கரத்து சீக்கிரம் தெளிவிடணும் கடைக்கன் என்ன அந்த அந்த சக்கரத்துக்கு பின்னால எப்படி இருக்கணும் செருகும் அது போடவும் வேண்டும் போது எடுக்கிறவங்க கடையா ஏன் நீங்க போடுறத போட்டு எடுக்காம வச்சிட்டீங்கன்னா பகுதிக்காரங்க எடுத்து விட்டுக்காரங்க நம்ம இல்லாத போது கூட அவர்ட்ட சொல்லிக்கலாமாடான்னு வண்டி எழுத்துட்டு போடுவோம் அப்படிதான் கிராமம் இருந்தது நீங்க கரையாணிகள் திவிக்கவும் முடியாது கடைக்கன் இதுக்கு லட்சம் கோடி கொடுக்கலாம் கடலாது எந்த நோக்கத்துக்காக போடப்படுவது அந்தாச்சு எங்கே போடணும் கடைக்கன் எப்படி இருக்கணும் தெருகும் அது போது போடணும் இல்லாத போது எடுத்து கரையாணி மது கொண்டு பரிமாணம் சொல்ல வேண்டியிருக்கே நாங்க நீங்கள ஒரு தோத்தவரு கடிவில் ஏறும் பிள்ளை யார் கெதிரோ என்பார் பருப்பொருள் உணர்ந்தார் தாங்கள் படுவன பாடி என்பார் இவங்களுக்கு பருப்பொருள் மேம்போக்கா இருக்கிறது தெரியுது மற்ற சமயத்துக்கு இதற்கெல்லாம் ஆணிவேராக இருப்பது யார் இறைவன் என்றெல்லாம் தெரியுமா இந்த உலகத்தை பாக்குறாங்க உலகத்துக்கு ஒரு ஆள் வேணும்ங்கிறாங்களே அந்த ஆள் எப்படி இருக்கணும் எம்மாதிரி இருக்கணும்ங்கிறது தெரிய மாட்டேங்குது அது யாரா இருக்க முடியும் செய்யப்படுது அதன் வேற மேம்போக்க தெரியாதவரை எல்லாம் உள்ளீடாக அறிந்து பார்த்து திறமையுது கருப்புடை கடுக்கோள் செய்தார் மண் தெரியாத இது யாரும் சொல்லிட்டாங்க ஏன் கருவுல ஏறுனதுன்னா அப்ப வந்து நம்ம கடுமரமே இல்லையேன்றாரு இப்ப சொல்லிட்டாங்கல்ல இவங்க எல்லாம் வையை போறதுக்குள்ள அமைச்சர் மாண்டமிக அமைச்சர் என்ன பண்ணிருப்பாரு அது ஆயிரம்னா ஆயிரம் கழுக்கோள் தயார் பண்ணுவாடி நம்ம மந்திரிக்கு என்னையா வேறு அமைச்சர் இல்ல மாண்டுமிகு இல்ல அதை செஞ்சிருவேன் இப்படி சில பேர் சொன்னாங்களாம் ஏடுகள் வைகை இதன்கள் இடுவதற்கனிந்தார் என்பார் இது வரைக்கும் சமையல் பண்ணிக்கு போறம்மா அது வந்து திடீர் வந்தது பார்த்த இவ்வளவு கூட்டம் எதுக்கடி போகுது அப்படின்னு டே ஏடு மூணாவது ஆற்றுல இட போறாங்களாம் அது எது எடுத்து போகுது அப்படிதான் வென்றதான் அதுக்காக போகுதுடி இது வரைக்கும் அடுப்புகள் இருந்தவன் அதனால இது எந்தபே போகுதுன்னே தெரியல இதெல்லாம் எப்படிதான் தெரிவிக்கிறார்கள் இது பலருடைய உள்ளத்தை எழுந்த எழுதணும் கூட்டுன்னு போகும்போது நீங்க ரெண்டு பக்கமும் காண்கின்றவர்கள் ஆடவரம் பெற்று இருப்பாங்க என்ன அர்த்தம் நடத்த முன்னோ நாங்களும் சொல்லணும் என்ன இது வரைக்கும் சமையல் பண்ணிட்டு இருந்திருக்கா ஒரு தெரியவே தெரியாது வெளியில் இருக்குது ஆனா வந்து பாத்துட்டு இது என்ன அடி போட்டோம் இப்படி இருக்கு நம்ம வாதம் நடந்து இது மாதிரி மூணாவது நடந்து விட் வந்து ஆச்சல பட ஓடு நீருடன் தெல்லாது நிற்குமோ ஓலை என்பார் ஏண்டி தண்ணியில போட்டா எழுத்து போ எந்த ஓலையாவது என்ன பாதி இப்படி அப்படின்னா பூண்டி போனாதான் வெற்றது என்ற அர்த்தம் தான் நீதிய ஞானம் வெற்றார் நிறுத்தவும் வல்லர் என்பார் அதுக்கு அந்த முன்னால போற தம்பி தான் நிறுத்த போது பாரு அப்படின்னா நாடராம் காண எங்க நன்னுமா கா ஒரே திரண்டு வந்துட்டு இதெல்லாம் நம்ம கிராமத்துல சொல்றோங்க ஒரே திரண்டு வந்து அப்படின்னா ஒரு காலத்துல இந்த சினிமா நடக்கிறத அந்த பத்திரிகை கொடுக்கட்டு ஒரு ஊருக்குள்ள வண்டி வந்ததுன்னா சின்ன பிள்ளைங்க ஓட்டமா ஓடி வாங்கின காலம் உண்டு அப்படி எல்லாம் விளம்பரப்படுத்த வேண்டிய காலம் இருந்தது திரைப்படத்தை இப்போ ஒவ்வொரு வீட்டு பிள்ளைங்க இப்ப என்ன நடக்குது என்ன படம் வரப்போகுது அத்தனையும் தெரியும் அந்த மாதிரிலாம் போனது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வேண்டிய தோற்றவர் கழிவில் ஏற துணிவதே அருகர் என்பார் என்று முடிவுக்கு வந்துட்டாங்க இதுதான் ஏறிடுமாடி கடுவுல தெரியல பாப்போம் பொறுத்திருந்துவார் அப்படின்னு ஆட்சியாருளின் மேன்மை பிள்ளை யார் கழுகிது என்பார் நீட்டினால் தென்னன் நீங்கிய வண்ணம் கண்டார் போற்றுவார் எல்லாம் செய்வ நெறியினை போற்றும் என்பார் இதெல்லாம் நினைக்கும் போது என்ன தெரியுது பாத்தியாடி இது வரைக்கும் நம்ம நடுப்புற நெறியும் தப்பு அதற்கு இந்த அமலர்கள் தப்பு இனிமே வேண்டுவது மிக தெய்வ துறை வழங்கலாம் இன்ன இரண்டு பாலும் நிர் எடுத்து சொல்ல இப்படியாக இரண்டு பேர் இது வரைக்கும் ஒளி இப்ப மீண்டும் ஒளி இப்படி எல்லாம் இரண்டு பேர் சொல்ல இந்த நடுவதெல்லாம் பின்னோடி மணிப்பொற்காம்பின் வெண்கூடை நீது போத பன்ன பன்மாணி தீவியை தன்மேல் பஞ்சவன் நாட்டு ஓர்க்கு நன்னறி காட்ட வந்தார் நான் மறைவாட வந்தாரு எல்லாரும் வர வையை கரைக்கு போனாரலாம் தென் தமிழ் விளக்க வந்த திருக்கழு மலத்தான் வந்தான் மண்டூடார் அளித்த ஞான வட்டில்வன் கையன் வந்தான் திருக்கழுமலத்திலிருந்து வந்த பெருமான் இவன் ஞான வட்டில்வன் கையன் என்றான் ஞான அந்த பொற்க அதனால அதுல இருந்து எடுத்து தம்பி சாப்பிட்டுட்டு கிண்ணத்தையும் வச்சுக்க ராஜா அப்படின்னு நம்ம ஆமான்னு கூடுன்னு வாங்கும் அது வாங்கல அப்படிதான் சொல்றது வச்சுக்கிடா இல்லடா ராஜா வச்சுக்கடாதா அப்படி சொல்லி அம்மா திணிச்சுட்டு போனான் அப்படிப்பட்ட தம்பி அந்த மூடூர் ஞான வட்டில் வென் கையன் வந்தான் வெந்துலகுய மீன மீள வைகையில் வேல்வெல்வான் வந்தான் என்று பன்மணி சின்னங்கள் என் திசை நெருங்கிய அவரை முன்னோக்கி போகின்ற அந்த சின்னங்கள் எல்லாம் இப்பாறு ஊதுகிறதாம் இதுவரைக்கும் இரு இருமருங்கும் இருக்கின்றவர்களுடைய கருத்து இப்ப அந்த சின்னங்களுடைய கருத்து பன்மணி முரசம் சூழ்ந்த பள்ளியம் எம்ப பின்னே தென்னனும் சர சரி இது வரைக்கும் சொல்லல தென்னனும் தேவியாரும் உடனே சில பாண்டி மன்னனோடு கூட குறை யாரு போறா அம்மா மங்கைய கரசி யாரும் போறாங்க அமைச்சர் தொழில்நாள் போவார் ஆனா அம்மா முக்கியமான சமயத்து வருவாங்க ஏன் இங்க வரணும் கேட்டா எப்ப நோய் இங்கே இருந்து இவ்வளவு தூரம் எல்லாம் வர்றாங்கன்னு சொல்லும் ஒரு பக்கம் ஞான சம்பந்தர் மீதும் அன்பு இன்னொரு பக்கம் தன்னுடைய மீதும் அன்பு இன்னொரு பக்கம் தன் நாட்டின் மீதும் இருந்த அன்பு இதெல்லாம் சேர்ந்ததுனால அந்த அம்மாவும் குறையே வர்றாங்க மங்கையற்கரசி யார் வர உன் நெறியமனர் வேறோர் புடைவர் புகழிவேந்தர் இப்பொழுது யார் யார் நிற்கிறார்கள் ஞான சம்பந்தர் அரசன் அந்த சமணர்கள் உன்னை அமைச்சர்கள் அப்புறம் அந்த அரசனுடைய பணியாளர்கள் இனி அந்த ஊரில் இருக்கின்றவர்கள் எல்லாம் இந்த காட்சி காண வந்தவர்கள் பார்த்தா வைகை கரை அப்படி அப்படியே கரை போறாரு தண்ணீர் வரது எப்படி இருக்குது வரு ரொம்ப அருமையா அலமோதி வருது ஒரு சேய்க்கிறார் ஏன் சொல்லுகிறோம் அந்த கருத்தினால் தான் கார்கே பருவம் வாய்ப்பு காமூரு மகளிர் உள்ளம் தலைவன் பிரிந்திருப்பான் இந்த தலைவனுடைய பிரிவெல்லாம் இந்த காலத்தில் மட்டுமல்ல அப்பவும் பிரிவு ஏன் அப்படின்னு கேட்டா ரொம்ப அருமை அதெல்லாம் அதெல்லாம் ஒரேதான் படிக்கணும் அதெல்லாம் தொழு காப்பீத பெரிய ஆசைங்க ஏன் தலைவியை பணந்தவன் பிரிகிறான் ஒரு ஆறு காரணங்களுக்காக பிரிவான் அதில் ஒன்று மற்ற ஏன் தலைவன் பிரிவு மேற்கொண்டான் என்றால் அது ஒரு ஓ பிரதம் மனைவி விட்டு பிரிகிறான் தலைவன்னா இப்படி எந்தெந்த காரணத்திற்காக பிரிவான் ஆறு காரணம் அதுல பொருளுக்காகவும் பிரிவான் இன்னைக்கு அப்போ நீக்காகத்தான் பிரிகிறோம் வேற எதுவும் இல்ல அஞ்சும் கிடையாது பொருளுக்காக தான் பிரியும் பொருளில் பிரிவான் தொழில் பெரியான்னு சொல்லும் போது ஏற்கனவே தொழில் ஆபீஸ்லதான் காணப்படுகிறீங்க பெரிய செல்வந்தன் அவனும் அதே போல அந்த பாப்பாவும் பெரிய செல்வந்தன் அப்படிப்பட்டவன் அந்த பத்து ஒப்பு சொல்றாரு தொல்லாபிய பஞ்சாயத்துல பத்து பொருத்தம் பாக்குறீங்களே எங்க தொழில் ஆபீஸ்ல பொருத்தம் இருக்கு பிறப்பு குடிமை ஆன்மை, ஆண்டு உரு நிறுத்த காம வாயில் நிறை அருள் உணர்வு தெரு விளங்குதா இதெல்லாம் உரப்படிச்சால்தான் சொல்லல் அனுப்ப இந்த பத்து பொருத்தம் இருக்கணும் அதுல பொருத்தம் என்பது குருங்கறது தான் நிறம் உரம் ஒரு சொன்ன விளங்கு பர்சனால்ஜி தம்பி எப்படி இருக்கணும் அதுக்கு ஒருத்தா இருக்கணும் கிளிய வளர்த்து போனவையாங்களேன்னு எவனும் சொல்லக்கூடாது அப்படி சொன்னாதான் விளங்குது உருன்னா பர்சனி பொருத்தம் பொருத்தண்டி பொருத்தம் ஆனா இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கும் இந்த செல்வந்தராக இருக்கிறவங்க ஏன் கேட்டால் ரொம்ப அருமை இளைஞர் இல்ல இருந்தா சொல்லலாம் தாய் தந்தையரால் தேடப்பட்ட பொருள் நிரம்ப இருக்கும் ஆனாலும் அது அவன் அணிவிப்பது அறமல்ல முறையல்ல அது இருக்கலாம் இவனுடைய முயற்சி தான் தாளாத்தி தந்த பொருள் எல்லாம் தக்காக்கு வேலை ஆண்மை தாளாத்தி தன்னுடைய முயற்சி நாள் வரணும் அப்பா சுத்த ஐநூறு ஏக்கர் அல்லது பங்களா இருக்கலாம் ஆனால் இவன் சம்பாதித்து ரெண்டு பங்களாவது கட்டணும் அப்பதான் மாப்பூசி வச்சுக்கலாம் அதுக்குள்ள இருந்துட்டு வேனை போட்டு உட்கார்ந்தா இதை எடுத்தே போடணும் நாங்கெல்லாம் என்னைக்குமே எடுத்துருக்கோம் வச்சதே இல்லை வச்செல்லாம் நாங்க எடுக்கிறதுக்கு ஆனா ஒண்ணு எங்களை யோகி எப்படி ஒன்னு குறைஞ்ச போயில அப்பா சொத்துலயோ அப்பா சொத்துல இருந்தாலும் அனுபவிக்க அதனால அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் சிவபோவசாரம் அவங்க வினைவழி ஒரு கிராம இருந்து அவங்க இருந்துட்டு நான் ஒரு தமிழையாவா இருந்து எப்படி இருந்துட்டு வந்துட்டு அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் எவர் எவர் உதவினர் எவர் எவருக்கு உதவியில தவறவர் இணைவது தமிழ் உணர்வு அடாடா அது மாதிரி போனது அதனால் தான் ஈட்டிய பொருளை கொண்டு வாழணும் அதுக்காகத்தான் பொருளும் பிரிவான் அப்படி பிரிகின்றவன் எப்ப பிரிவான் இந்த ஆடி மாத வாக்குல பிரிவான் அப்படி பிரிகின்றவன் கடைசி எப்படி கார்காலத்து காவிர்காலம்னா அந்த ஆவணி புரட்டு அது ஐப்பசி காட்டியே மழை பெய்யாது கூதிர்காலம்னு இந்த கார்காலத்துக்கு வந்துடுவான் ஏன்னா இந்த கார்காலம் கூதிர்காலம் எல்லாம் தன் மனைவியோடு தெரியாமல் இருக்க வேண்டிய காலம் அப்படிலாம் நினைச்ச காலம் அதனால நினைந்தா போவான் இப்ப பிரிந்து போனவங்க இந்த அம்மா என்ன பண்ணுவா இன்னைக்கு அத்தாம் போனாங்க எப்ப வரையினாங்க ஆவணி மாசம் ஒன்னாம் தேதியோ வரையினாங்க ஆடி மாசம் இன்னைக்கு என்ன தேதி இருபதா இருபது ஒரு நாளைக்கு நாளைக்கு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இப்படி கை அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு தேதியும் போட்டு போட்டு கையே வலிக்குமா யாருக்கு அந்த பாப்பாவும் இது பொற்றாசமாக வந்தது அந்த உடனே எப்படி இருக்கும் அடாடா தீவி முடித்து சிங்க அடித்து அத்தான் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி நடிக்கல சொல்லலாம் ஏன் என்ன இப்ப அத்தா வந்துட்டாங்க இந்த மாதிரி புதிய இருக்குது வந்துருக்காங்க கார்காலம் வந்துருந்தாங்க அந்த மாதிரி கார்காலம் வர இது வரைக்கும் கொஞ்சம் சோர்வாடந்த பெண்ணு எப்படி தீவி முடித்து சிங்காரிச்சு அழகாக அப்படியே எதிர்நோக்கி இருப்பாளோ அது போல வாய்பே அந்த கார்காலம் வர காமூறு மகளிர் உள்ளம் தீர்கள் தன்பால் செல்லுமா போல் இவ இங்க வீட்டுல இருந்தா கூட ருபாய் வந்து இன்னைக்கு ரெண்டு தான் அப்பதான் விமானம் எல்லாம் இருந்தது ஆனா இவ்வளவு எளிமையா எல்லாம் இல்ல இப்ப நாமெல்லாம் கூட விமானத்துல போக முடியாது ஆயிடுதே பச அப்பதெல்லாம் ரொம்ப பெரிய செல்வந்தால்தான் தான் அதெல்லாம் போவாங்க லண்டன் சொன்ன மூன்று நாள் விச்சு விடுது எப்படா விமானத்தை விட்டு இறங்குவோங்கிற அதனால விமானத்துல போகலாம்னு தோணுது அப்ப விமான ஒண்ணுமில்ல போய் கடல இருக்கு எப்பா இறங்கினா தேவலான்னு ஆகவே அந்த மாதிரி நம்ம ஆவணி மாசம் ஒன்னாம் வர்றாங்கன்னா அவங்க இப்ப ஆடி மாசத்துல வந்து இருபதாம் தேதி முப்பதாம் தேதியோ அப்பதான் ரொம்ப கஷ்டப்பட்டு வரணும் வந்துருக்காங்க இன்னைக்கு வந்து அநேகமா நான் சென்னைக்கு வந்துருப்பாங்க என்று இவங்க மனசு எங்க இருக்கும் அல்லது மற்றே இருக்குமா அது விரைந்த அந்த மனம் செல்லுமா அது போல இந்த வைகை ஆறு தன்னுடைய கணவன் ஆகிய கடலை நோக்கி என கடல்ல தானே போய் எல்லாம் கலக்குது தன் கணவனாகிய கடலை நோக்கி வேகமா வந்துருந்தான் அப்போ அந்த கற்புடைய முதலில் தன் கண் கணவன் எவ்வளவு விரைவு கொண்டு எதிர்பார்த்துக் அதுபோல இந்த வைகை தன் கணவனாக இருக்கிற கடல்ல போய் கலப்பதற்கு அவ்வளவு வேகமா போடும் கேட்கலாம் இப்படி இயற்கை செய்ய தெரிந்தவர் அருமையானது இது அப்படியே நினைக்கும் போது ஒரு பாட்டு சொல்லாம இருக்க முடியல மேல காணல் வரியிலே அங்கே அது காவிரி பட்டினத்துல இது வந்து இங்க இருந்து போகுது இது வைய யாரு நான் சொல்றது காவிரி யாருங்களா அது அருமையான முடிச்சி தாம் பாட தெரிந்ததும் கூட மாதிரி கோவலன் பாடணும் சொல்லிட்டு அவங்க அந்த தொண்டைக்கு ஏற்ற சுதி எல்லாம் வச்சு கொடுத்து இங்க பாருங்க அங்கத்தில் தங்க மாதிரி பிறந்தது என்னமோ அந்த அந்த அலக்குளத்திலே தகுற தங்கம் தான் மாத்த அப்படி எடுத்த அப்படியே இப்ப யார் பாடுறா கோவலம் எங்கே எப்படி ஏற்பட்ட இடம் தங்கன இடமாக கொண்டு இடஒது சுத்தி நல்ல சோலைகள் நல்ல உயர வளர்ந்து இருக்குது மணல்வழி அங்க உட்கார்ந்துட்டாங்களா ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இருப்பது பிறர் யாருக்கும் தெரியக்கூடாது சிவ சிவ அப்படி இருக்கிற சோலையில உட்காந்துட்டாங்க கடற்கரையில ஆனா அந்த கடல் வர்றது தெரியுது காவிரி போறதும் தெரியுது மாலை வெண்கூட யான் செங்கோல் அது ஓகி கங்கை தன்மை புணர்ந்தாலும் புலவாய் வாரி காவேரி கங்கை தன்மை புணர்ந்தாலும் புலவாதோழிதல் காயல் மங்கை மாதர் பெருங்கற் அறிந்தேன் வாழி காவிரி ஏப்பா என்மா காவிரி நீ வந்து அங்கிருந்து வேகமா போறீங்களா கடல்ல போய் கடந்த இறந்து ஆனா உன் நாட்டு தலைவன் யார் சோழ தலைவன் சோழன் அவன் வந்து எந்த நாடு வரை இந்த சோழ நாடு மட்டும் தலைவன் அல்ல அவனுக்கு விமயமலை வரைக்கும் அவனுக்கு தன் நாடு தான் ஆனால் உன்னுடைய கணவன் ஆகிய சோழனுக்கு உன்னாடு உன்னுடைய ஆறு நீ இருக்கிற மற்ற நாடுகள் மற்ற ஆறுகள் அங்கெல்லாம் சென்றாலும் கூட நீ கோவிக்க மாட்ட ஏ கணவன் எது செய்தாலும் அது நமக்கு உடன்பாடு நல்லது என்று கருப்பதுனால மங்கை மாதர் பெருங்கற் பெண் அறிந்தேன் வாழி காவிரி சிலப்பதிகாரம் கண்ணை வாயிலாக மட்டுமா கற்பினி காட்டுகிறது ஓடுகின்ற காவிரியின் வாயிலாக கூட கற்பினி காட்டுகிறோம் என்னமோ எழுதனார் இப்படி எல்லாம் சின்னதற்கு உலகம் படிக்கும் தெரிந்தும் வாடும் என்று கருதினார் சரி போட்டோம் இப்ப எங்க நான் வைகை ஆற்றிலிருந்து உங்களுக்கு ஒரு ஒரு செகண்ட் எங்க அடைச்சிட்டு இருந்தேன் காவிரிக்கு அழைச்சிட்டு இருந்து மீண்டும் வைகை ஆற்றுக்கு அடைக்கிறோம் வைகை மீண்டும் அடைக்கிறோம் இப்பொழுது வையை கரையில் அந்த வாதம் தொடங்க இருக்கிறது அரசன்தான் தலைமையா இருப்பதனால அரசன் என்ன செய்தான் போது இந்த ரெண்டு மூன்று வாதத்துல கூட முன்னர் முன்னர் அருகர் தான் செய்வாங்க முதல்ல நீக்கிறதுக்கு முதல்ல திருநீர் எடுங்க உங்க பக்கம் வென்றால் அது மன்னமண்பு அதுல இல்லை இரண்டாவது இந்த ஏழு செலுகின்ற பொழுது இது நெருப்பில் எடுகின்ற பொழுதும் அவங்க முன்னேற்று பிறகுதான் ஞான சம்பந்திருக்காங்க இப்பொழுதும் யாரு மன்னமனே சொல்றாரு எங்கே அருகர் நீங்க உங்க ஏட்டை விடுங்க வையாத்துல அப்படின்னு சொல்ல ஆற்றில் நீர் கடுக ஓகும் ஓடும் அருங்குற அரசன் நோக்கி நீத்தி நிகழ்ந்தவேனி நிறைமறி பிள்ளையாரும் வேற்றுட அருக நீரும் விதித்த ஏடிடுக என்றான் தோற்றவர் என்று மும்முற துணிந்திட்டார்கள் பத்தீங்களா சொல்லும் ரெண்டு பேரையும் சொன்னார் ஏன்னா அரசன் அல்லவா நீங்க பொதுவா தன்னுடைய நோயை நீக்கினார் ஒரு ஞான ஆசிரியர் அதெல்லாம் சரி ஆனாலும் இங்க வாதம் என்று வருகின்ற பொழுது அதை யார் வாய் திறக்க முடியணும் திறக்கணும் என்ன மரபு நிலைகள் பாருங்க மரபில்லை அதனால ம் சரி ஆறு ஓடுகிறது இப்ப ஞானகம் முந்தர சொல்லக்கூடாது இல்லை இங்க சொல்லி தாங்கணும் எது எதிர்த்து போகுது காண்போம் ஹம் என்று சொன்னோம் அப்ப ஞானகம் சேர்த்து சொல்லணும் ஏன்னா அரசன் என்ற அமைப்புல சொன்னது அடியவர் அடியவர் அது வேற விஷயம் ஆனால் இங்க சொல்லும் போது ஒன்றும் பதறி போல் உள்ளார் அடுபவர் பொருளை அத்தி நாத்தி என்றெழுதி ஆற்றில் கருகிய கண்டும் அவாவினால் கையிலேடு விடுதலும் விரைந்து கொண்டு வேலை மேல் படந்ததன்டே ரெண்டே ரெண்டு சொல் எழுதினாங்களாம் அத்தி உண்டு இல்லையும எந்த உண்டும் இருந்த இருக்கிற மாதிரி இருக்கு இல்லா இல்லையா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படி ஒரு வாதம் அவங்களுக்கு அது ஒரு கதம் மிக உயர்ந்த கருத்தான் அந்த உண்டும் இல்லையுமாம் என்ற அந்த புண்படும்படியான அத்தி நாத்தி இதுதான் அவங்களுக்கு ரொம்ப உயர்ந்த அந்த மந்திரம் மாற்றம் எழுதி அந்த ஆற்றிலைய காரணம் இதுல அது முன்னே எப்படி போகுது கார்கள் செல்லும் அந்த மாதிரி கணவன் எப்படி அந்த அந்த பெண் நினைப்பாடு அது போல விரைவா செல்லிட்டு இருக்கான் அதனால அது விடுதலும் விரைந்து கொண்டு வேலை மேல் படந்ததென்றே வேலைதான் ஏற்றை தொடர்ந்து எதிரணைப்பார் போல தேருமை உணர்வில் ஓடிச் சென்றார் ஆற்றுக்குள்ள நீங்க நடுப்பு உடனே பிடிக்க முடியாது போட்டவன போயிட்டு ஓடிடுறாங்க கரையில ஓடி ஒன்னு அந்த கரை ஓடா என்ன முடியும் உணர்வில் ஓடி சென்றார் பாரம பொருள் கொண்ட பட்டிகை எட்டாதங்கு நூறு அந்த போட்ட உடனே இவங்களுக்கு நேரா தெரிஞ்சது ஒரு ரெண்டு செகண்ட் குள்ள தனக்கு மேல நூறடி மேல முன்ன போயிடும் இன்னும் கொஞ்சம் போனாங்க தெரியல ஏடே கண்ணு காண சிவஜிவ சிவஜிவ சொல்ல மாட்டாங்களா அருகே அருகே ஏழு நோகனம் நம்முடைய செயற்கில் நட்டாற்றில் விட்டு போக அப்படி எது தான் இட்ட ஏடு நற்ற நடு ஆற்றுல போட்டது இவங்களை விட்டுட்டு அது போடுது ஒரு பொருள் இன்னொன்னு இவங்களுக்கு இது ஒண்ணுதான் கடைசியா செய்யணும் இது இருந்ததுன்னா அவங்க வாழ்வு உண்டு இல்லன்னா இறப்பு கடுவுல ஏற்றுவான்னு சொல்லிவிட்டாங்க எனவே இவங்க வாழ்வுல நற்ற ஆற்றல் விட்டு போக ஏழு நற்ற ஆற்றல இவங்க விட்டாங்க இவங்களுடைய வாழ்வும் நற்ற ஆற்றல் விட்டு போக முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டு வாழலாம் இல்ல ஆனா இன்னைக்கு போய் கடுவுல ஏறும் வேறவை இல்லை இப்படி விட்டு போக சே நின்றார் சிதறினார் தேய்த்தார் மன்னன் ஆனையில் வடுவமாட்டாது அஞ்சுவார் அணைய மீண்டார் எல்லாம் திரும்ப வந்தாங்களாம் வந்து வேறொரு செயலில்லாதார் வேவரு திருநித்தம்பால் ஈடு வந்து எதிர்ச்சென்றே மன்னவன் எதிர்வந்தி ஊருடைய நிச்சம் நெஞ்சில் ஒளிப்பட ஒளிப்பார் போன்று மாறு கொண்டீரும் இட்டால் வந்தது காண்டுமென்றார் ஒரே ஒரு சிறு தபளம் நம்ம ஏடு போனது போனது ஒத்துக்கிறோம் ஆனா இவர் ஏடு எடுத்து வந்தாதான வெற்றி இவரெதும் போயிச்சுன்னா இன்னொரு வாத ஏற பண்ணலாம் அதனால் இப்ப இந்த கருவேறது எல்லாம் இருக்காது அதனால இவரு ஏதாவது எழுத்து வருதான்னு பார்ப்போம் என்று ஒரு கபலம் மனுஷனுக்கு அப்படி இருந்து பார்த்தாங்களா பார்த்தால் நம்ம பிள்ளையார் மாசு சேர் அமனர் எல்லாம் மதியனில் மயங்கி கூற ஆசிலா நெறியில் சேர்ந்த அரசனும் அவரை விட்டு பேசுடை பிள்ளையாரும் திரு குறிப்பதனை நோக்க பாசுரம் பாடலுற்றார் பரசமயங்கள் பாற அருமையான குறிப்பெல்லாம் இப்போ என்ன பாண்டி மன்னன் என்ன பாண்டி மன்னு நிற்கிறார் இந்த இவர்கள் நடுவில் விட்டுட்டாங்க ஏடு விட்டுட்டுமே என்று வாயினால் சொல்லையா சொல்ல அவருக்கு இந்த மாதிரி எல்லாம் ஏசுவர போக வர பார்க்க வேணும் இருந்த பிள்ளையாருடைய அந்த பக்தி மேலும் மேலும் உயர்ந்து வருகிறோம் எனக்கு வெப்ப நிற்கிறவனையே உயர்ந்தது இரண்டாவது அந்த நெருப்பில் இட்ட போது மேலும் உயர்ந்தது இப்படி உயர்ந்து வருகின்ற பொழுது அவரை போய் ஐயாவும் பாடி விடுங்களேன் என்று சொல்லாமா கூடாது அருமையில் அருமை என்ன செய்தாராம் திருக்குறி பிள்ளையார்தம் திருக்குறிப்பதனை நோக்க வாய் நாள சொல்லியா அதனால எப்படி அவர் ஞானசம்பந்தர் நின்று இருந்தாராம் இவங்க ஏடெல்லாம் விட்டுட்டு போனதை பார்த்துட்டு எப்படி எப்படி எப்படி பார்த்தாராம் யார ஞான சம்பந்தர் என்ன பொருள் தாங்களும் இடுங்கள் என்பது பொருள் திருக்குறள் குறிப்பில் குறிக்குனர் வாரை உறுப்பினர் யாது கொடுக்கும் குழந்தை நம்ம என்ன எங்கேயா பார்க்கலாம் நினைச்சிட்டு இருக்கோம் அவங்க பார்ப்பது என்ன அர்த்தம் வாய்னால சொல்லக்கூடாது பெரியவர ஆனா இப்ப என்னமோ அவர் வந்து இப்படி விடணும் அல்லவா திருக்குறிப்பா தானே அவர் அந்த மாதிரி பார்த்தார்கள் உடனே யாரு ஞான சம்பந்தர் பாசுரம் பாடலுற்றார் பரசமயங்கள் பாட உடனே ஒரு அருமையான பாசுரம் அந்த திருப்பாசுரம் பேருது தென்னவன் மாறந்தானும் திரபுர தீண்டி பொன்னலில் பொன்னாவில் கொண்டயார்தும் சிறு பூசப்பெற்று முன்னைவல் நீங்க முதல்வானை அறியும் தன்மை துண்ணி நான் வினைகள் ஒத்து துளைய நனித்தலாளே அருமையினும் அருமை நீங்க அருமையா சைதன் தான் அந்த கருத்தை வைச்சது பேசினி என்ன சொல்ற இந்த அருமையான பாசுரத்தை பாண்டி மன்னன் இதுவரைக்கும் சமண சார்பில் இருந்த பாண்டி மன்னன் கேட்கிறான் யார் குரு ஞான சம்பந்தர் யாருக்கு குரு அந்த பாண்டி மன்னனுக்கு குரு மாணாக்கனுக்கு ஆசிரியம் குரு உபதேசம் செய்தால் செய்கிறான் என்று சொன்னால் எந்த கட்டத்தில் செய்வான் என்றால் ஏற்கனவே இருக்கிற நல்வினை தீவினைகள் எல்லாம் இருவினை ஒப்பு மலபரி பாகம் இருவினை ஒப்பு நந்தே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமி இந்த இருவினை ஒப்புன்னு வச்சு நீங்க விளக்கிறதே வேண்டாம் திருவா தூக்கி போட்ட போனோம் நல்லது வந்தாலும் சரி திருவருள் கெடுதல் வந்தாலும் சரி திருவருள் அதான் அப்ப நல்லதுக்கு மகிழ்வதோ துன்பத்துக்கு தாழ்வதோ இல்லை திருவள்ளுவர் இந்த இருவினை ஒப்பை பேசுகிறார் இவனை பேசுகிறார் இதுக்கு என்ன பண்றது எவனும் இருவினை ஒப்பு சொல்லல பரிமையை கூட அந்த இருவினை ஒப்புதல் சொல்லலாம் ஐயா இருவினை ஒப்புன்னா நன்மை வந்த போதிலும் தீமை வந்த போதிலும் ரெண்டையும் ஒப்ப மகிழ்ச்சியா ஏற்கனும்னா நீங்க வாய்நாள சொல்றீங்க மைக்கல சொல்றீங்க ஒத்துக்கிறேன் இப்ப நீங்களே ஏற்க முடியுமா என்று ஒருத்தன் கேக்குறான் முடியாதுதான் அப்ப முடியாத ஒன்ன திருவள்ளுவர் சொல்லி நீங்களும் சொல்லி என்ன பிரயோஜனம் மீண்டும் நேரலை திருக்குறளை கிடைக்கிறோம் அப்படிதான் அந்த இருவினை ஒப்பை பேசிய ஐயா நல்லது வரும்போது மகிழ்ச்சியா இருக்கக்கூடாதுனாலும் பரவாயில்ல அது வேணா மகிழ்ச்சியா இல்லாம இருக்கலாம் தீமை வரும்போது நீ பேசாம இருக்கணும்னு சொன்ன சொன்னார் சிங்கம் இல்ல இந்த இருவினை ஒப்பை சொன்னது சித்தாந்தம் ஒத்துக்கிறேன் ஆனா இருவினை ஒப்பை எப்படி இருந்தால் கடைபிடிக்க முடியும் என்று சொன்னது திருவள்ளுவர்